வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் தமிழில் எழுதப்பட்ட பொன்னெழுத்துக்கள் ஏராளம் அந்த பொன்னெழுத்துக்களுள் நாம் மிகவும் ரசித்தது அவையார் சொன்ன அறம் செய்ய விரும்பு ஏன் அறம் செய்ய விரும்ப வேண்டும் அறம் செய்வதால் நமக்கு என்ன பயன் அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் மனசுக்குள்ளே வரும் ஆனால் நாம் ஏன் அறம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு முன்னோர்கள் மிகத் தெளிவாக எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் எவர் ஒருவர் இப்பிரவையில் அறம் செய்து தன்னுடைய பெயரையும் புகழையும் நாட்டுகிறாரோ அவரே தெய்வத்தால் என்றும் மதிக்கப்படுவார் அல்லது தெய்வத்தோடு வைக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது கூறப்படுவது மட்டுமல்ல நாம் ராமலிங்க அடிகளாரை தெய்வமாகவே வழிபடுகிறோம் ஏன் அவரை வழிபடுகிறோம் ராமலிங்க அடிகளார் செய்தது என்ன வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றுதானே சொன்னார் ஒரு பயிர் மீது கூட அவருக்கு எவ்வளவு அன்பு இந்த அன்புதான் அறமாக வெளிப்படுகிறது எவர்ொருவருக்கு அன்பு அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு அவர் அரசியல்களை மட்டுமே செய்வார் அதே போலத்தான் ஸ்ரீரடி சாய்பாபா பிறந்து இப்பூமியிலே வாழ்ந்து இன்று தெய்வமாக போற்றப்படுகிறார் இதே போல அன்னை தெரசா போன்ற எத்தனையோ பேர் முன்னுதாரணமாக நாம் சொல்ல முடியும் ஆனால் முன்னுதாரணங்களை மட்டும் சொல்லொண்டிருந்தால் போதுமா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை நாமும் முன்னுதாரணமாக திகழ வேண்டும் இதனை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நமது ஐயன் மிக தெளிவுற சொல்லி சென்றிருக்கிறார் அவர் சொல்லும் பொழுது அறம் வழியில் நிற்கக்கூடிய தெய்வத்தை நம்பி தெய்வத்தை அண்டி வாழக்கூடியவர்கள் மட்டுமே அரணாகிய கடலை நீந்தடப்பர் மற்றவர்க்கெல்லாம் பொரு இன்பம் போன்ற கடல்களை கூட நீந்தி கடப்பது கடினம் அப்படின்னு சொல்ல வர்றார் ஆகியனால நாமும் நம் வாழ்வில் தெய்வ வழியில் நின்று அரசை செய்து நம்முடைய அறக்கடலை நீந்தி கடக்க முயற்சி செய்வோம் திருக்குறள் கடவுள் வாழ்த்து குரல் எண் எட்டு அரவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது இன்றைய நாள் இனிய நாளாக அகட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி